அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இருள் ஷேர் இருவினையும் ஷேரா இறைவன் பொருள் ஷேர் புகழ் புரிந்தார் மாட்டு மெய்யன்பர்களே இந்த குரலிலே கடவுளுக்கு இலக்கணம் இறைவன் என்பதாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இறைவன் என்றால் இடத்தால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் மேலும் பல விளக்கங்கள் இந்த இறைவன் என்கின்ற சொல்லுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஒரு பொருளை மாத்திரம் இங்கே அர்த்தத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்பேற்பட்ட இறைவனை வழிபடுகின்ற முறை என்னென்னா வாயார புகழ்ந்து பாடணும் மனசில் ஆழமாக தியானம் பண்ண வேண்டும் என்று மூன்றாவது குரலில் பார்த்தோம் இங்கே வாயார நல்லா புகழ்ந்து பாடணுங்கிறார் ஏன்னா இந்த உயிருக்கு இந்த மனித உடலில் மூன்று கருவிகள் நன்கு செயல்படுகின்றன ஒன்று எண்ணுகின்ற ஆற்றல் உடைய மனம் மற்றொன்று வாயை திறந்து பேசக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது அடுத்தது இந்த உடம்பையே கை கால்களை அசைத்தல் நகருதல் இதெல்லாம் நம்ம உடம்பால் பண்ணுறோமே இந்த மூன்று கரணங்கள் இது மூன்று இந்த உயிருக்கு இந்த மனித உடலிலே அமைந்திருக்கின்ற கருவிகள் ஆக பேசுற சக்தியும் மனித உடலில் தான் வெளிப்படுகிறது உடம்பை அசைக்கிறது கை கால்களை அசைக்கிறது நகர்றது அதுவும் மனித உடலில் தான் நடைபெறுகிறது மற்ற உடல்களில் நடைபெற்றாலும் அங்கே அறிவு பூர்வமாக அதெல்லாம் நாம் செய்கிறது இல்லை அது ஏதோ இறைவனுடைய திட்டமிட்டபடி புரோக்ராம்னு சொல்லுவார்கள் அது கேவல போக ஜென்மா அதுக்கு அறிவோ ஆசையோ திட்டமிடலோ செயல்படுத்துதலோ அப்படியெல்லாம் கிடையாது அதற்கு மொழி மதம் இவைகளெல்லாம் கிடையாது ஆக மனித உடலிலே வாழ்கிற உயிர்களாகிய நமக்கு உள்ளம் உரை உடல் என்கின்ற மூன்று கருவிகள் இருக்கின்றன இதை மற்றொரு குரலில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மூன்று கரணங்களையும் கடவுள் வழிபாட்டிலே பயன்படுத்த வேண்டும் மலர்மிசை ஏகினான் என்ற குரலின் மூலம் உள்ளத்திலே இறைவனை ஆழ்ந்து எண்ண வேண்டும் என்று பார்த்தோம் இந்த குரட்பாவிலே வாயால் அந்த பேச்சாற்றல் இருக்க ஊமையாக நம்ம பிறக்கலை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அவையார் பாடின மாதிரி கூண் கிடையாது குருடு செவிடு பேடு எல்லாம் இல்லை ஆகினால் இந்த வாயி கொடுத்திருக்கிறார் நல்லதை பற்றியே பேசணும் வேதங்கள் அழகான பிரார்த்தனை இருக்குது என்னுடைய நாக்கு எப்போவுமே தேன் போன்று இனிமையான சொற்களை சொல்லி கொண்டிருக்கட்டும் இனிய சொற்களால் இந்த உலகத்துக்கு நான் நன்மை செய்வேன் இனியவை கூறல்னு ஒரு அதிகாரம் படிக்க போகிறோம் ஆகவே இனிய சொற்கள்ல்லாம் நமக்கு வரணும் பயனில் சொல்லாமைன்னு ஒரு பத்து குரல் சொல்ல போகிறார் இனியவை கூறல்னு பத்து குரல் வரப்போகிறது சொல் வன்மைன்னு பொருட்பாளில் இருக்கிறது இப்படியெல்லாம் நாம் சொற்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பெரியோர்கள் அருளாளர்களெல்லாம் ஆண்டவனை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் ஆக பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் இறைவனை போற்றி பரவ வேண்டும் இறைவன் ஒருவனே புகழுக்கு உரியவன் அப்பேற்பட்ட இறைவனை நாம் நன்றாக புகழணும் அப்பர் சொல்லுகிறார் திருத்தாண்டகத்தில் பூமி மேல் புகழத்தக்க பொருளே இறைவனுடைய புகழ் பொருள் சேர்ந்த புகழ் ஆக அவன்தான் புகழுக்கு உரியவன் யாரை புகழ்ந்தாலும் உண்மையில் மூலமாக இறைவனை புகழ்வதாகவே நாம் கருதலாம் இந்த வாக்கை எப்படி பயன்படுத்தணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க யா நாகாக்க சொல்லியிருக்காங்க நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்